வணக்கம் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய இரும்பு குதிரை என்ற நாவலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் இரண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இனம் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் அவர்களை பெற்றோர்களிடமே ஒப்படைக்கும் திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது மூன்று லோக்பாலின் புதிய தலைமை நீதிபதியாக முகில் ரோஹி என்பவரை நியமிக்க உள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது நான்கு மின்சக்தி துறையில் பெண் தொழில் முனைவோருக்கான திட்டமான பர்வது பவர் என்ற திட்டம் மும்பையில் தொடங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஐந்தாவது இந்திய கிஸ்கிஸ்தான் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது 2. உலக குறுகிய கால வளர்ச்சி தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நகரம் எது 3. மூன்று ராஜ்யசபாவின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு ரூபஸ்ரீ என்ற திட்டத்தை உள்ள மாநிலம் எது 5. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி